அகர முதலையெழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் அறநெறிப்படி தன் கைப்பற்றிய ஆண்மகனாகிய கணவனைத் தவிர வேறு எந்த ஆண்மகனையும் புலனின்பத்தின் பொருட்டு விரும்பாத உயர்ந்த அறநெறி பண்பே கற்பு என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறது என்னும் அப்படிங்கிறார் அதுக்கு என்பதாகிய கற்பு என்னும் திண்மை அதுக்கு மனதை ரொம்ப வேணும் திண்மை என்ன அந்த பிசிக்கல் பயலாஜிக்கல் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு தனக்கு சக்தி வரும் ஆ திண்மை திண்மைன்னா மன உறுதி உண்டாக பெறின் ஒரு பெண் பெற்று விடுவாளே ஆனால் பெண்ணின் அந்த பெண்ணை காட்டிலும் பெருந்தக்க பெருமைக்குரியது அல்லது பெறத்தக்கது அல்லது வாழ்க்கையில் மேலும் அடைய வேண்டியது யாவுள என்ன இருக்கிறது வேறு என்ன இருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் பொதுவாக மனம் போன போக்கில் வாழ்கிறது தான் இந்த காலத்து பொருளியல் வாழ்க்கை சொல்லுகிறது அது உடலை சார்ந்தது தேகாத்ம புத்தி என்று சாஸ்திரத்தில் சொல்கிறோம் உடலையே ஆன்மா என்று கருதுகிற காரணத்தினால உடலுக்கும் உள்ளத்துக்கும் வேறாக உயிர் ஆத்மா இருக்கிறது அதற்கு பல பிறவிகள் இருக்கிறதுங்கிற காரணத்தினால நம்ம இதை ஜெயிக்கணும் மனித பிறவியில் தான் வந்து புலன்களை வெல்ல முடியும் மற்ற பிறவிகளில் புலன்களை வெல்லுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆகையினால அந்த புலன்களை வெல்லுவது என்பது நம்முடைய வேத தர்மத்தின் சனாதன தர்மத்தின் முக்கியமான ஒரு விஷயம் இல்லறமாயினும் சரி துறவரமாயினும் சரி அதில் இந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உளவியல் தத்துவப்படி இவைகளெல்லாம் ரொம்ப அளவுக்கு மீறி இருக்கிறது என்றெல்லாம் கருதுகிறார்கள் ஆனால் நாம் உயிரின் கோணத்திலே சிந்திக்கிறோம் ஜீவாத்மாவின் கோணத்திலே சிந்திப்பதனால் அந்த ஜீவாத்மா புத்தி பலமாக இருந்தால் இந்த திண்மை நிச்சயமாக வரும் அந்த ஒரு தத்துவத்தில் ஆழ்ந்து ஊறியிருந்தால் தான் இந்த திண்மையை நாம் அடைய முடியும் இந்த தகவலையும் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆக கற்பு என்கின்ற திண்மை ஒரு பெண்ணிடத்திலே உண்டாக பெருமையானால் அந்த பெண்ணிற்கு அந்த பெண்ணை காட்டிலும் வாழ்க்கையில் அதாவது அந்த கணவனுக்கு அல்லது இந்த உலக வாழ்க்கைக்கு பெருந்தக்க யாவுல அந்த பெண்ணை காட்டிலும் பெரியது உயர்ந்தது வேறு என்ன இருக்கிறது இந்த உலகத்திலே ஆக கற்பு அவ்வளவு சக்தி என்று சாஸ்திரங்களிலே காணப்படுகிறது மனம் போன போக்கிலே வாழ்கிறவர்களுக்கெல்லாம் அந்த பவர்லாம் கிடையாது மன உறுதி கிடையாது இந்த மன உறுதியை இந்த பாரத நாட்டிலே வளர்க்க வேண்டும் என்று பெரியோர்கள் அவர்கள் அந்த கோணத்திலே தான் உபதேசங்களை செய்திருக்கிறார்கள் காலப்போக்கிலே இதனை பற்றிய உண்மையான அறிவு காணப்படாமல் போய்விட்டது பழக்கம் இருக்கிறது அந்த பழக்கத்திற்கான தெளிந்த அறிவு இல்லை அந்த தெளிந்த அறிவு இருக்குமேயானால் இந்த பழக்கம் உயிரோட்டம் உள்ளதாக என்றும் வாழும் அறிவு பூர்வமாகவே அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும் ஒரு பெண்ணானவள் கற்பு எதற்காக தேவைப்படுகிறது என்பதை அறிந்து வாழ வேண்டும் இதை பற்றி சாஸ்திரங்களில் ரொம்ப ஆழமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பையன் வந்து அர்ப்பணம் செய்கிறான்னு சொன்னால் அந்த தகப்பனுக்கு தான் அது போய் சேரணும் அந்த தகப்பனுடைய உடம்பில் இருந்த இது துவைத்த சாஸ்திர திருஷ்டியில் சொல்கிற பொழுது ஒரு ஒரு ஒரு மகன் வந்து தந்தைக்கு கர்மா பண்ணுறான்னு சொன்னால் அந்த கர்மம் வந்து அந்த அந்த தந்தையினுடைய உடல்லிருந்து அந்த உயிருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணுற போது பெண்ணுக்கு கற்பு என்பது சரியாக இல்லை என்றால் அது கரெக்டாக போய் சேராது இந்த ஒரு அடிப்படை நோக்கத்தை வைத்துத்தான் இதெல்லாம் மிக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கடைசியில் இதனுடைய விஷயம் என்ன பொழிப்புரை என்ன இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருந்துவிட்டால் இருக்கப் பெற்றால் கடினங்கிறது குறிப்பில் தெரிகிறது பெண்ணை விட பெருமை உடையவை வேறு என்ன இருக்கின்றன இனி பிறனில் விழையாமை வரப்போகிறது விரனில் விழையாமைங்கிற அதிகாரம் வரும்போது அதுக்கு ஆணும் காரணம் பெண்ணும் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆகவே உடலியற் கூரை நாம் அறிவின் துணை கொண்டு இறைவனுடைய அருளின் துணை கொண்டு நல்லோர்களுடைய கூட்டுறவின் துணை கொண்டு அதை நாம் வெல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதே நம்முடைய மதத்தினுடைய உயர்ந்த முக்கியமான உபதேசம் ஒருவன் எய்தக்கூடிய பொருள்களுள் இல்லாளின் மேம்பட்ட பொருள்கள் யாவை உள அப்படிங்கிற அவள் மாட்டு கற்பு என்னும் கலங்கா நிலைமை உண்டாகிவிட்டால் உண்டாக பெறின் அப்படி உண்டாகிவிட்டால் ஒரு ஒரு கணவன் ஒரு ஆண்மகன் அடையக்கூடிய பொருள்களில் இல்லாளின் மேம்பட்ட பொருள்கள் யாவை எது வேறென்னு இருக்கு நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும்னமார்ந்த நல்வாத்துனிதம் காரானந்த மகாஸ்வாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு